நற்றினையின் இணைய வாங்கொலியின் நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் அன்பு வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்காக காத்துக்கொண்டிருக்கிறீர்கள் ஏமியம் நிறுவனத்தின் வெற்றி படங்களில் ஒன்று குழந்தையும் தெய்வமும் இந்த படத்தில் இடம்பெற்ற கவிஞர் கண்ணபாசனின் டைட்டில் சாங் என்று சொல்வார்களே அந்த பாடலை உங்களை தருகிறேன் பி சுசிலாவின் குரலின் படத்தின் கதைப்படி வகுப்பறையில் மாணவியாகிய குட்டி பத்மினி இந்த பாடலை ஆசிரியை சொல்ல பாடி காட்டுவதாக அமைந்திருக்கும் பாடலின் கருத்துக்கள் மிக அற்புதமாக இருக்கும் குழந்தையின் தெய்வம் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று என்று பாடல் மிக சிறப்பாக தொடங்கும் உள்ளே இருக்கக்கூடிய சரணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒன்றை விட சிறப்பாக இருக்கும் உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது நம் உள்ளம் என் சூரியனை கோபம் மூடுது காற்று வந்தால் மேகமெல்லாம் விலகி ஓடுது கோபம் மாறி மனதிலே அமைதி வந்தால் நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியிலே அழகிய நடனம் ஆடுது என்றெல்லாம் நினைத்து கொண்டு அந்த பாடலில் வரக்கூடிய கருத்துக்கள் மீண்டும் மீண்டும் கேட்கும்படியாக அமைந்திருக்கும் கவிஞர் கண்ணதாசன் இந்த பாடலை மிகவும் லயத்து எழுதியிருப்பார் இதே பாடல் தெலுங்கிலும் பில்லலு தேவடு மனசாலொட்டி என்று ஒலிக்கும் இதே மெட்டமப்பில் அந்த பாடலை தெலுங்கில் நாம் கேட்கிற பொழுதும் மொழிகள் என்கின்ற அந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தடை என்கின்ற திரை நீங்கி இரட்டை ஒன்றாக்கி நம்முடைய இதயத்திற்கு அருகில் பொருளை கொண்டு வரக்கூடிய சிறப்பு இந்த பாடலுக்கு உண்டு பாடலின் கருத்தும் பாடலை பாடிய பி சுசீலாவும் குரல் வளமும் இசையமைத்தவர்களுடைய அந்த திறமையும் மிக பொருத்தமான சூழ்நிலையில் இந்த பாடலை அமைத்த அந்த இயக்குநருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து எல்லாமாக இந்த பாடலை உயரத்தில் தூக்கி நிறுத்தியிருக்கும் அப்படிப்பட்ட பாடல் ஒன்றை உங்களுக்கு அன்பு தருவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பாடலில் இரண்டரை கலந்து அன்புபிடித்துச் சொல்லையின்கள் அன்பு நேர்ந்தேன் ர பூஜா மு Billi ne Billi ne Billi ne Billi ne Billi ne Billi ne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 multimodal <laughs> Yeah, right, <laughs> right.